ம் பிரபாரிஜாத்தய தோத்தவேத்தைக்கணையே ஜானமுதிரா கிருஷ்ணா கீதாஹே நம சுவர்மா அஹம் யாருப்பே மோட்சயிஷாமி மாந்து நாட்களாக உங்களுக்கு கற்பவி கற்போம் அனுப்ப முடியல இன்றைக்கு அனுப்பி வைக்கிறேன் இந்த ஸ்லோகம் ஞான யோகத்தோட சாரம் அப்படின்னு தொடர்ந்து ரெண்டு மூணு கிளாஸில் இதை படிச்சுட்டுருக்கோம் சர்வதர்ம பரித்தியாக அப்படின்னு சொன்னால் சந்நியாசம் அதாவது சடங்குகளையும் கடமைகளையும் உலகியல் கடமைகளையும் ஆன்மீக சடங்குகளையும் முற்றிலும் துறந்து விடுவது இதுக்கு பேர் ஆசிரம சந்நியாசம்னு பேர் இல்லாட்டி புறச் செயல்களையெல்லாம் நன்றாக குறைத்து மனதளவில் துறவு மனப்பான்மை உடையவர்களாக இருந்து கொண்டு இன்னொரு கோணத்தில் சொன்னால் சாதன சதுஷ்டைய சம்பத்தியை சம்பாதிச்சுன்னு அர்த்தம் சர்வ தர்மான் பரித்தியஜன்னு சொன்னால் விவேகம் வைராக்கியம் ஷமதமாதி ஷட்க சம்பத்தி அப்புறம் முமுட்சுத்துவம் இதைகளெல்லாம் சம்பாதித்த பிறகுதான் இந்த சர்வ தர்மங்களையும் பரித்தியாகம் பண்ணுறது ஆக லௌகிக்க கர்மாக்களையும் சாஸ்திரியமான கர்மாக்களையும் விட்டுடுறது வேல்யூஸ் எல்லாம் விடுறது இல்லைன்னு ஏற்கனவே சொல்லிவிட்டேன் வேல்யூஸை விட முடியாது விடக்கூடாது ஆனால் அதே சமயம் அதிகமாக நேரம் வேதாந்த சாஸ்திரம் படிக்கிறதுக்கு கொடுக்கணும் அதைத்தான் அடுத்த வாக்கியம் சொல்கிறது சர்வதர்ம பரித்தியாக அப்படிங்கிறது ஒரு அம்சம் ரெண்டாவது அம்சம் மாமேக்கம் ஷரணம் பிரஜ சாதாரணமாக மேலெழுந்தவரியா படிச்சா என்ன தோணும் இதில் என்ன கேட்டால் என்னை ஒருவனாகிய என்னை ஷரணம் அடைவாயாக அப்படின்னு அர்த்தமாகும் இந்த இடத்துல என் ஒருவனை ஷரணம் அடை அப்படிங்கிற இந்த வாக்கியத்துக்கு பொருள் என்னன்னு கேட்டால் ஞான யோகத்தை சார்ந்துருன்னு அர்த்தம் ஞான யோகத்தில் ஈஸ்வரனும் ஜீவனும் ஒன்று இந்த ஜகத்து ஜீவர்கள் ஈஸ்வரன் எல்லாம் பிரம்மத்தில் மாயா கல்பித்தம் அப்படிங்கிறது தான் சித்தாந்தம் அதை படித்து கொண்டே இருக்கும் ஆக மாமேக்கங்கிறது அத்வைதரூபமான பிரம்மத்தை ஷரணம் ரஜ அப்படின்னு சொன்னால் நன்றாக ஸ்ரவண மரண நிதித்தியாசனத்தினால உணர்ந்து கொள் அப்படின்னு அர்த்தம் வாச்சியார்த்தத்தை விட்டு லட்சியார்த்தம் பண்ணிக்கணும் இதனுடைய யதார்த்தமான அர்த்தம் அதுதான் ஆஹ ஆதிசங்கரருடைய உரையின் அடிப்படையிலே இந்த பொருளை சொல்லியிருக்கிறேன் ஆக மாமேக்கம் சரணம் ரஜ அத்வைதானத்தை ஆழமான மனதில் பதிய வைத்து கொள்வாயாக ஆக செயல்களையெல்லாம் துறந்துவிட்டு குருவை நாடி அவரிடமிருந்து தத்துவத்தை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏன்னா எல்லா தர்மங்களை பண்ணுறத்துக்குமே ஈஸ்வரனை சரணாகதி பண்ணித்தான் பண்ணணும் சர்வதர்ம பரித்தியாகம் பண்ணணும்னா சர்வதர்ம அனுஷ்டானம் பண்ணினா தானே சர்வதர்ம பரித்தியாகம் பண்ண முடியும் முதல்ல சர்வ அதர்மத்தையும் பரித்தியாகம் பண்ணணும் அதாவது தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி அதர்மத்தை விடணும் பிறகு தர்மத்தையும் ஞான யோகத்தை முன்னிட்டு விட வேண்டும் என்பதுதான் சாஸ்திரத்தோட முக்கியமான உபதேசம் ஆக சர்வ அதர்ம பரித்தியாகம் சர்வ தர்ம ஸ்வீகரணம் எல்லா அதர்மங்களையும் விடுவதற்காக எல்லா தர்மங்களையும் கடைப்பிடிப்பது முதல் அம்சம் பிறகு மெய்ப்பொருளை உணர வேண்டும் என்பதற்காக சர்வ துறக்க வேண்டும் என்பது இரண்டாவது அம்சம் ஆகா அதர்ம தியாக பிறகு தர்மத்தியாக தர்மத்தியாகனா ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் ரிச்சுவல்ஸ் அண்ட் டியூட்டிஸ் அதைத்தான் தியாகம் பண்ணுறது திரும்ப திரும்ப அதை தொடர்ந்து நாம் அடுத்த வகுப்பில் இன்னும் விளக்கமாக இதை படிப்போம் பரித்தியஜிய மாமேகம் விர அஹம் மோட்சயிஷ் மாணமஸ்து தேனி வேதபுரி பூஜ்ய ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பகவத்கீத்தை அருளுரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக